ஹதீஸ் 245 நாற்பத்தி ஐந்து ஹுதைபா ரீல்லாகும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹும் அலேஹு செல்லம் அவர்கள் இரவில் தூக்கத்திலிருந்து விழிக்கும் போது தங்கள் வாயை குச்சியால் சுத்தம் செய்வார்கள்